بسم الله الرحمن الرحيم ان الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وان اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك الله محمد كما بارك على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد فيا عباد الله اوصيكم وايا اولا بتقوى الله اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون فقد قال الله تعالى في محكمه تنزيل الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا يبينوا بنبائهم فتبينوا ان تصيب قوما بجهاله فتسمعوا الا ما فعلتم نادمين صدق الله ما نادم ان عبد الله بن عمرو رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال அவற்றையெல்லாம் பாதுகாத்து பராமரித்துக் கொண்டிருக்க கூடியாவுக்கு உலகத்தில் உள்ள சர்வ போலும் அவனுக்கே சொந்தமானது என்று கூறியதன் பின்னால் அனுப்பட்டு தனது வாழ்க்கையில் எண்ணற்ற இன்பங்கள் எல்லாம் வேண்டிய அர்ப்பணித்து வாழ்ந்த அகிலத்திற்கு ஓர் அருக்கொடியாக அனுப்பப்பட்ட உறுதியான நபியாவது என்பதாக உறுதியாக கூறிக்கொண்டதன் பின்னால் அல்லாஹுடைய கட்டளை பெறுதென்பதாக நினைத்து அவனது அமர்ந்திருக்கும் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த விடயங்களெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏ இருக்கின்றனோ எல்லாம் எடுத்தும் இவற்றை எல்லா வற்றி தவிர்ந்து கொள்ளும்படியாக இம்மை தடுத்து இருக்கின்றானோ விட்டு தவித்து கொள்ளும்படியாகவும் முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் இவ்வளவு பிரச்சனையான ஒரு சூழ்நிலையிலும் நாம் அல்லாஹுடைய கற்றலை பெறுதென்பதாக நினைத்து இந்த பள்ளிவாசலே அமர்ந்திருக்கின்றோம் இதே போன்று அல்லாஹ் ஐயாமத்துடைய நாளையிலே சூழ்நிலையில் உணவில்லாமல் இருக்கலாம் குடிபானங்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பேசக்கூடிய அடையுட்பட அனைவர்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் ஒரு மொபைல் போன் இல்லாமல் எங்களுக்கு இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எமது உடலிலே இருக்கக்கூடிய ஒரு உடல் உறுப்பை போன்று மாறியிருக்கின்ற ஒரு வசுவாக அந்த மொபைல் போன் மாற இருக்கின்றது அல்லாஹ் நம் அனைவர்களுடைய கடைசி நேரத்தையும் படிப்பினைக்காக ஒரே ஒரு விடயத்தில் ஆரம்பத்தில் கோருகிறேன் இந்தியாவில் இருந்த ஒரு வாலிபர் மஹிவத் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் அவன் மரணிக்கின்ற அவனுடைய ரூட் இளைய பெரிய ஒரு வாலிபர் அவர் சக்கராத்துடைய நேரத்திலே இருக்கின்றார் இவரது ரூட் செல்லுதும் இல்ல அல்லது இவருக்கு ஆரோக்கியம் கிடைக்கதும் ரொம்ப கஷ்டப்படுறாரு அந்த ஊர்ல உள்ள எல்லா வைத்தியர்களையும் நாடிட்டாங்க அவரை அழைத்து வந்த பொழுது அந்த வாலிபுடைய தாயாரை அழைத்து வரும்படி கூறினார் வந்த உடனே தாயே உங்களோட மகன் இவ்வளவு திரும்பப்படுகின்றார் அவர் அதிகமாக செய்யக்கூடிய வேலையை கூறுங்கள் என்று கூற என்னுடைய ஆனால் ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது சதா காலமும் அவர் மியூசிக் அவரது மொபைல் போனிலே நல்ல மியூசிக் கூடிய நல்ல பாடல்களை பார்த்து கொண்டே கேட்டுக்கொண்டே இருப்பார் என்று கூற அதே நிலைமையிலே அவருக்கு நல்ல மீது கூடிய ஒரு பாடலை எடுத்து அவரது காதிலே அந்த மாற்றி வைக்கும் பொழுது அவரது ரூம் விட்டது இதே போன்று எமது வாழ்க்கையில் அன்றாட தேவைக்கு மொபைல் போன் தேவை ஆனால் அந்த கப்பல் செல்வதற்கு நீர் தேவை ஆனால் அந்த கப்பலுக்குள்ளே நீர் வந்துவிட்டால் கப்பல் மூழ்கடிக்கப்பட்டுவிடும் இதே போன்று எமது வாழ்க்கையில ஒரு வியாபாரமா அல்லது ஒரு நண்பரை காலத்துல தந்திருக்கிற ஆக பெரிய நியாம்தான் அந்த மொபைல் போன் இதுக்கு முன்னால இருந்த அறுபது எழுபது வயதுகள் உள்ள முதியவர்களிடத்துல கேட்டு பாருங்க ஒரு கோளெடிக்கணும்டா யல் நாடு இந்தியாவுக்கு எல்லாம் என்ற ஒரு வாரத்துக்கு முன்னாலே கெவ்ரிக்கோன் சொல்ல முடியும் மாற்றமாக இன்று எல்லா வசதியும் அல்ல தந்திருக்கிறான் ஒரு வியாபாரமா ஒரு பொருளினுடைய சாம்பல் காட்ட ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல மாசால் அனுப்பி அலகந்த பெரிய ஆக்கி தந்திருக்கின்றான் இந்த மொபைல் போனுடைய ஆரம்ப வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இந்த வரு நாங்கல் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு அதாவது டூ தௌசண்ட் செவன்டீன்ல வந்த ஒரு ஆய்வின் படி முழு உலகத்திலையும் அதிகமாக மொபைல் போன் பாவிக்கக்கூடிய நாடுகள்ல எது நாடு முதலாவது இடத்தை பிடிச்சிருக்கிறதோடு மட்டுமில்லை கூகுளுக்கு நாங்கள் பார்க்க கூடாதோ எந்த செயலை நாம் செய்யக்கூடாதோ அந்த போட்டோஸ அந்த வார்த்தைகளை அதிகமாக தேடின சாதனையும் எமது நாட்டுக்கு தொடர்ச்சியாக நான்கு வருடங்கள் முன்னிலே இருக்கின்றது என்றது கவலையான விடயம் இதற்கு அடுத்தபடியாக கண்ணியமான பெரியவர்களே இந்த மொபைல் போனாலும் எவ்வளவு ஏற்பட்டிருக்கிற நிக்காஷ் முடிச்சு எங்களது உடைகளை கலோரத்திலிருந்து எங்களது பிள்ளைங்களை பார்க்கறதுல இருந்து நாங்கள் ஏதாவது டயர்டாகி வந்தா எங்களுக்கு ஆறுதல் சொல்றதுல எல்லா விடயங்களையும் செய்யக்கூடிய அன்பு மனைவி குறிப்பாக்டனைவியை பார்த்து காலம் நினைவில்ல கணவனுக்கு சிரிக்கிறாரு எப்படி சிரிக்கிறார் மொபைல் போன்ல ஏதாவது ஒரு மனிதனுடைய கணவன் அவருடைய கையில் இருக்கிற அந்த ஸ்மார்ட் போனாக நான் மாறியிருந்தார் அந்த கையில் இருக்கிற போனாக நான் இருந்தா இவர் ஒவ்வொரு நாளும் தூங்க கொள்ள போனை பாக்குற மாதிரி என்னையும் பாப்பாரு தூங்கி எலும்பின உடனே இந்த மொபைல் என்று விவாகரத்துகள் நடப்பதற்கும் இந்த மொபைல் போன் காரணமாக இருக்கின்றது இந்த அளவுக்கு என்றால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு முன்னால படி அதிக்ற விடயம் ஏற்பட்டது பிடிக்கல என்பதாக வந்த அதே தகவல் ரெண்டாயிரத்தி இருபதாக மாறும் பொழுது அது அதாவது கணவன் சொல்றதை போல அந்த மனைவி எனக்கு இந்த கணவன் தேவல்ல என்று சொல்லக்கூடிய தகவல் அதிகமாக மாறி இருக்கு என்ன காரணம் வாங்கி கொடுத்திருக்கிறோம் எந்த ஒரு மனிதனுக்கும் வீட்டுக்கு வரையலாம் புல்லி இருக்குது சிசிடிவி கேமரா போட்டு இருக்குது ஆனா மாஷால்லா கவரேஜ் நெட்ஒர்க் எப்படி வேணும் என்றாலும் வரலாம் எந்தாங்க அல்லது அதித்தியா வாசிக்கிறாங்க போன்ல நாங்கள் கிட்டேந்து பாத்துக்கொண்டே இருக்கிறோம் இது சந்தேகப்படுங்க என்று நான் சொல்ல வரல்ல அவர்களுடைய நாசத்துக்கு நாம் வழிவகுத்து இருக்கின்றோம் அந்த டேட்டாவை ஆன் பண்ணி தான் முழு ஆண்களையும் பார்க்கக்கூடிய வசதியை வீட்டுக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறோம் இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னால சந்தோஷமாக வாழ்ந்த குடும்பங்கள் எல்லாம் கணவர் அவர் என்ன செய்யறாரு எந்த நாளும் இந்த மொபைல் போன தனிய சிரிச்சி சிரிச்சி தனிய பேசி பேசி அந்த மனைவியும் பாக்குறா என்னைக்கு திருந்துவாரு நாளைக்கு என்னோட பேசுவாரு என்பதாக மனைவி பாப்பா இவர் மனைவிக்கு டைம் கொடுக்கிறார் இல்ல செக் கொண்ட குடுத்து அந்த செக் வந்து சிலிப்பாக இருந்தா அந்த மூல சூட்ல வந்து அந்த சூட்ல மனைவியோட பாயிரது அல்லது பிள்ளைக்கு ஏசுறது இப்படியே போல அந்த மனைவியும் பிள்ளைகளும் இந்த வா அளவுக்கு எவ்வளவு குடும்பங்கள் தீரஞ்சிருக்கு இந்த மொபைல் போனால நல்ல இருக்கு மாற்றமாக உங்களது முழு ஆயுதம் செலவழிச்சு பாக்காதீங்க கொரான சூரத்து தகுப்புல ஒரு வார்த்தை இருக்குது பதிவாகி கொண்டிருக்கு எல்லாம் எல்லப்பட்டு கொண்டிருக்குது நான் மக்களுக்கு அனுப்பினேன் அப்பா நான் இது ஜோக் என்று அனுப்பினேன் இன்னும் சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் கவலையான ஒரு விடயம் மற்றவர்களுடைய மானத்துல இந்த மொபைல் போனால விளையாடாதீங்க யாராவது ஒரு மனிதன் மனது நோகரமான பேசிட்டாரா அவருடைய புல் டீடெயில் எடுக்கிறது எடுத்து அந்த வாட்ஸ்அப்ல அல்லது எப்படா ஒரு போல் எனக்கு கிடைக்கும் என்று பார்த்துக்கொண்டே இருப்பாரு அந்த போல் வந்த உடனே யாருக்கு பாஸ் பண்ணணும் என்றும் அவருக்கு தெரியா அவருக்கு அந்த போல் அடிப்பாரு எங்க போகும் யாருக்கு போகும் என்று தெரியாது இதே போல சில தகவல்கள் வரும் இந்த மனிதன் இப்படியாம் இப்படி ஒரு நிலைமையாம் நாட்டில் உள்ள நிலைமை ஆராய்ச்சி பார்க்காம அதீங்க அல்லாஹ் கூறுகின்றான் ஐயோ நோயும் ஒரு மனிதன் ஒரு தகவலை கொண்டு வரானா சரியானதா உண்மையானதா பொய்யானதா என்று பார்க்காம அடுத்த ஒன்று மாதத்துல விளையாண்டுட்டீங்களா ஐயாமத்துடே நாளையில நினைவச்சு போங்க நீங்க சுவர்க்கும் போறதுக்கு ஒரு அடிக்கும் அல்லது ஒரு ஜாடரிக்கும் ஓடி வருவான் நீங்க யாரும் நோண்டியாக்கினீங்களோ உண்மையா பொய்யாண்டு விளங்காம யாருடைய மாலத்தில் கைய வச்சிங்களோ அவன் ஓடி வருவான் வந்து சொல்வான் நான் நல்ல முறையில தான் யாழ்லா இருந்தேன் இவன் மாணத்தை வாங்கினானியா இவன் இனைய நோண்டி ஆக்கினானியா என்பதாக கூற அல்லா இறக்கமுள்ளவன் அனைத்தையும் ஆராய்ஞ்சி பார்த்து இவர் சுவர்க்கம் பார்த்துக்கு ஓராடித்தார் இருக்கும் எல்லா நன்மையும் எடுத்து இவர் பல நேரம் தகஞ்சே தொழில் ஒரு நேரமும் மிஸ் பண்ணாம வரலாறு தொழுகையெல்லாம் தொழில் இருப்பாரு எல்லாத்தையும் அல்லாஹ் லொட்டாக எடுத்து அவரை கொடுத்து அவள் சுவர்க்கத்துக்கு அனுப்புவான் கை நீங்களை மாற்றமான இடத்துக்கு அனுப்புவான் எந்த சந்தேகம் இதே போன்று எந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு சரியா இல்லையோ பேசுமா அவர் இப்படி செய்வாரா அவர் செஞ்சிருப்பாரு அவரு பார்க்க கொஞ்சம் செஞ்சிப்பார் என்றும் இல்லையா அதே கபிகம் உங்களுக்கு எந்த விஷயத்துல சரிவான தெளிவான அறிவில்லையோ இது எப்படித்தான் அகரிக்கும் இப்படித்தான் நடந்திருக்கும் என்ற சரியான விஷயத்தையும் பேசாதீங்க என்பதாக ஒரு ஆண் பேசுது இதே போன்றுதான் இன்றைக்கு இந்த மொபைல் போனால வரக்கூடிய விசரீதங்களை நாம் பார்த்தோம் என்ற முன்னால நல்ல சந்தோஷமாக இருந்த வாய்ப்பர்கள் நல்ல நிம்மதியாக இருந்த வாலிபர்கள் ஆரம்பமாக ஒரு விடத்தை கூறுகின்றேன் வாலிபர்களுக்கும் வயோதிப்பர்களுக்கும் கூறுகின்றேன் நீங்க நல்ல நிம்மதியா தூங்குறீங்களா நல்ல முறையில யாருடைய இந்த தூக்கத்தை உங்களுக்கு உடைக்கணுமா நல்ல ஒரு பெரிய போன கை கெடுத்துக்கோங்க எல்லா மண்ணு குத்தும் வரும் உங்களை தூக்கம் ஆகும் இல்லாத பிரச்சனையும் சந்தோஷமாக இருந்த மனைவி சந்தோஷமாக இருக்க மாட்டா அதனுடைய அந்த வேவ் அந்த மொபைல் போனுக்கு வரக்கூடிய விபரீதம் உங்களுடைய மூளையில பட்டு அது உங்களுடைய ஹார்டுக்கு போயிட்டு அதுக்கு பின்னால் நீங்க அந்த மொபைல் போனுக்கு இது வரக்கூடிய நேரத்தில் இறக்கமாக இறக்கமா பேசுவார்கு வந்த பிள்ள நீங்க மொபைல் போனுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களை பார்க்க கொள்ள ஒரு பிசாசு வருது வீட்டுக்கு இது எந்த வாக்கு வருமோ தெரியா இது மொபைல் போனோட பேசி பேசி சூடாயிட்ட வருது இன்னைக்கு எந்த வாக்கு அடிவுள்ளமோ தெரியா என்பதாக அந்த பிள்ளைகள் கூறி எத்தனையோ பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியேறிய பிள்ளைகள் மொபைல் போனாலும் இருக்கீது இன்னும் சில பேர் மை கார் மை பெட்ரோல் ஏங்க சல்லி நான் வாங்கினேன் எவனும் எனக்கு சொல்ல தேவை சொல்றீங்களா பரவாயில்ல உங்களோட சல்லி தான் உங்களோட போன்தான் மற்றவங்க கொஞ்சம் விளங்குங்களே ரோட்ல நின்று கொண்டு நீங்க ப்ளூடூத் அடிச்சிருக்கீங்க உங்களோட ப்ளூடூத் தூரத்திலிருந்து பார்க்கற உனக்கு விளங்காது நீங்க பேச ஒரு பஸ்ல இருக்கிறீங்களா இத்த ஒரு மனுஷனை வச்சுக்கொண்டு பேசுற மாதிரி கட்டி கட்டி பேசுறீங்க அடுத்தவன் பஸ்ல போற இல்லையா ஒரு ஒருவன் தண்ணு தரக்கும் அதை கேட்டு முன்னு கால வச்சுக்கொண்டு தண்ணிக்கிற மாதிரி மொபைல் கத்தி பேசினோட போற வரவன் எல்லாம் நினைக்கிறது இவருக்கு சோமில்லையோ தெரியா அது எந்த பேசுறீங்களா முன்னுக்கு ஆள் இருப்பதை போன்னு நினைச்சு கொண்டு கத்தி கத்தி கைய கால் நீச்சி பேசுறீங்களா ஒரு நூறு பேர் இவர் இப்படித்தான் பேசுறாரு சோமில்ல போல நினைச்சு நினைச்சு கபோலாவீனா ஒழு தேவையானக்கி சும்மா மிஸ் கால் அடிச்சு பேசுறது அந்த அவரு கூட்டாளி ஒரு பிஸில இருப்பாரு அவருக்கு மிஸ் கால் அடிச்சு அவரோட பலாய் கிழித்து பேசிக்கொண்டு இருக்கிறது எனக்கு ஃப்ரீ இருக்கு மச்சார் உனக்கு ஃப்ரீ இருக்குதா நான் என்பதாக நினைச்சு பேசுறீங்களா நல்லா நினைவச்சுக்கோங்க எந்த மனித பேச்சு அதிகரிக்குமோ அத நீங்க மொபைல் போன்ல பேசினாலும் சரி நேருக்கு பேசினாலும் சரி யாருடைய பேச்சு அதிகரிக்குமோ அவருடைய பாவம் அதிகரிக்குமோ அவருடைய பட்டோலையில் பாவங்கள் அதிகமாக எழுதப்படும் யாருடைய பட்டோலையில் பாவங்கள் அதிகரித்து எழுதப்படுமோ அவருக்கு எதையில பட்டோலை கிடைக்கும் அல்லா பாதுகாக்கோடும் யாருக்கு எழுது கையில பட்டோல கிடைக்குமோ அவர் சோர்த்தும் போக மாட்டார் மாற்றமான இடத்துக்கு தான் இதே போல நீங்க போன் பேசுறீங்களா கொஞ்சம் பள்ளிகளுக்கு இருக்கிறோமா எங்களுக்கு இருக்கிறாங்களா வயசுல மூத்தவங்க இருக்கிறாங்களா பெண்கள் இருக்குதா இல்ல பெற்றோர்கள் பேசினாலும் பரவாயில்ல வரக்கூடிய வார்த்தைகள் சில பிள்ளைகள் அந்த வார்த்தைகளை பாடமாக்கொடுறாங்க நீங்க சூடாகி பேசுறீங்க அந்த வார்த்தையை பாடமாக்கொள்றாங்க அந்த பிள்ளைகள் இன்னும் செலவங்க நினைக்கிறது நான் பள்ளிகளுக்கு இருந்து பேசினாலும் மொபைல் போன் பேசுறது தப்பு கொள்ள நேரடியாக பேசுறது சரியில்லை என்பதாக நீங்களே முஃப்தி கூகுள் பத்துவா எடுத்து நீங்களே முடிவு செய்யாதீங்க பயங்கரமான கடைசியாக இந்த ஹதீசை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன் நேரம் இடம் கொடுக்காது அதிகமான விடயங்கள் இருக்கிறது அதுமஸ் சொல்றதுமாக அவர்கள் கூறினார்கள் மண் அதான் யார் அதான் சொல்லப்படல ஒரு மனிதனுடைய மௌத் செய்தி பரவாயில்ல ஒரு முக்கியமான விடய பரவாயில்ல மொபைல பேசினாலும் சரி நேருக்கு இன்னொருத்தொடர் பேசினாலும் சரி சக்கராத்துடைய நேரத்துல களிமா சொல்றதுக்கு உங்களோட வாய் தடமாறும் உங்களோட வாய்க்கு களிமா வராது இது ஆதாரபூர்வமான ஹஜீஸ் அல்லா பாதுகாக்கணும் களிமா இல்லாம மவுத்தாவினா மாற்றமான இடத்துக்கு நாங்கள் அனைவர்களையும் பாதுகாக்கின்றான் சில வாலிபர்கள் சில சஹாபாக்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த சகருடைய நேரத்திலே தொழுவார்கள் அதிகமாக இஸ்தேபார் செய்வார்கள் கொஞ்சமா தூங்குவாங்க அதிகமா இஸ்தேபார் செய்வாங்க எங்கே உள்ளவர்கள் தூங்குற நேரம் எல்லாம் மொபைல அந்த சகஜத்துடைய நேரத்தில் அந்த சுமைய நேரத்தில் நீங்க உங்களுடைய தூக்கத்துக்கு போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில் எப்படி படத்தேற்படும் எ எல்லா வழிகளையும் தடை செஞ்சுட்டு ஒரு சூழிய காரணிக்கிட்ட போயிட்டு அல்லது ஒரு செய்வீர காரணிக்கிட்ட போயிட்டு எனக்கு என்னமோ செஞ்சிக்கிறாங்க எதை செஞ்சாலும் கல்வி தான் காரணம் இடத்தான் இருக்கும் உங்களது கை கடால நீங்களே உங்களை அழிவுல போட்டுக் கொள்ளாதீங்க அல்லாஹ் கூறுறான் நீங்க மொபைல் போன பாக்குறீங்க நைட் எல்லாம் பார்த்துட்டு சுப கூடிய நேரம் பருக்கத்து வரக்கூடிய நேரம் நல்லா இழுத்து ஓடிக்கொண்டு படிக்கிறீங்க பல நூறு கிலோ ஜிம்ல தூக்குறீங்க பயன்படுத்த எப்படி மருந்து ஒரு நாளைக்கு இந்த அளவுக்கணுமோ அதே போல அளவுக்கு அதிகமாக பாவிக்காதீங்க பாவங்கள் அதிகரிக்கும் எனவே இந்த மொபைல் போனின் மூலம் நமக்கு என்னென்ன நிலவெல்லாம் வைத்திருக்கின்றானோ அந்த நலவுகள் எல்லாம் தந்து அல்லா நம் அனைவர்களையும் பாதுகாப்பான எங்களது தாய் தந்தைய பாவங்களே மன்னிப்பாயாக யா அல்லா குறிப்பாக நாங்கள் மறுநிக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய ஜனதாக்கள் எரிக்கப்பட்டு விடாமல் பாதுகாத்து விடுவாயாக கடைசி நேரத்தில் அரிமாவை மொழிந்தவர்களாக எங்களது رب கைப்பற்றுவாயாக